ல அசா வெளிய நம்மளை பண்ணிக்க நாடு அப்பா என்று எல்லாதே அப்பா எல்லோரும் அம்மனிடம் கையேந்துங்கள் அம்மாளுக்கு வந்து அரக கருப்பாசின் மருதுபாண்டிய வேலாச்சும் சோறு போட்டவர் ஒரு பாயிண்டா சேக் சர்தார் சாஹிப் ஹைரலிக்கு தளபதியா இருந்தவர் திண்டுக்கல்ல இருந்தாங்க மணிபடம் கட்டிருக்காங்க கொல்லு பேரனுக்கு பேரை நான் தான் அவர் மகன் ஷேக் மதார் சாஹிப் அவர் மிக ஷேக் சிலார் சாஹிப் அவர் கொடுத்ததா கலியா அவர் மிக ஷேக் ஹுசேன் சாஹிப் அவர் மிக ஷேக் தா சாஹிப் அவர் மிக் சாஹு அமீத் என்ற ராஜாமோகன் சாஹிப் போட்டது பள்ளிக்கு நான் சோர் சாப்பிட்டு இருக்கேன் பண்றீங்க அகம்பு கிராமத்துலாம் போய் சோறு சாப்பிட்டு இருக்கேன் அந்த சோத்தை வசூல் பண்றேன் ஆக அப்படி இருக்கும் பள்ளிவாசலுக்கு அப்படின் கருப்பு கோவில் இருக்கு கருப்பு கோயில்னா கோயிலா இருக்காது வேல் நண்டு வச்சிருப்பாங்க சுற்றில் மணி கட்டி பட்டையில அந்த கருப்பு கும்பள பிள்ளைங்க பதினாறு கும்பல பிள்ளைங்க பூசாரி மேல சாமி திறந்தா கோவில் கட்டையாடா அப்படின்னு நான் பிறந்தேன் பிறந்த கருப்பேன் அருள் பிறந்திருக்க கருப்பா சாதாரணமான சகமத நிசா சளித மருதுபியர் வீடு பாடலாக பாடுகின்றே அவதுமக்களே அன்புளுமே இரு செவி கொடுத்து அவை கேட்பீரே மருதுபாண்டியர் மருதுபா டீயர் மருதுபா பேருக்கு சேதுபதி கிட்ட தளபதி வீரராமே அந்த பேர் வைக்கிறார்கள் பெரிய பெரிய மருது வெள்ள மருந்து சின்ன மரம் வீர கலைகள் அத்தனையும் விரைந்து எதிர்த்து வந்த எதிரிகளை கலைகளை கற்றுக்கிட்டவங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான வித்தை வளரிகிதங்கிறது வளரிகிற ஒரு கொம்புமார் இருக்கு அதை அப்படியே எதிரியே சோடி அடிச்சோம்னா அது அப்படியே சுத்தி எதிரி அடிச்சிட்டு அப்படியே சுத்தி கைக்கு வந்துரும் அது வேர் சுறங்க வெள்ளக்காரன் கேக்குறான் பெரிய மரத்கிட்ட இந்த வளரி வித்தையை கற்று கொடுங்களேங்கறான் பெரிய மர சொன்னாரு இவரை எவனும் மறப்பான்ல வித்தை மறப்பல்ல சொல்றாரு தம்பி சின்னது சின்ன மரது வெள்ளக்காரன் வந்தாலும் மறக்காம வித்தை கற்று கொடு சபூர்ணமா சொல்லிக் கொடுக்கிறார்கள் உண்மை சரிமுறைக்கு செல்லும் வன்னரவர் மருதீர்வர்கள்னைப் பெயர்மாற்றி பgetElementById மன்னர் வேறு மருதீர்வர்களைப் பெயர்மாற்றி தலமதியாகம் செய்தார் சிவனுக்கு தலமதியாகம் செய்தார் ராஜா முத்துப்படுவன உடைய தேவரடிப் போகம் பொழுது என்ன விடுப்ன்னா 14டி வேங்கஃபாயில் எல்லாரும் பாயின் நின்க்குறாங்க அப்படியே 14டி வேங்க என்ன மருத பாண்டியர் கொஞ்சம் சங்கடப்படாம ரெண்டு கைல ஓடாயிடும்ல ஒரு ஆயுதம் அந்த வருஷம் தான் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒரா வருஷம் அந்த இடத்துக்கு புளியடி தம்பம் காலைஞர்கள் தாண்டி போறாங்க புளியடி தம்பங்கிறத புளியடி சேடம் அப்படி ஆயிரத்தி சிவகங்கை நிறைய பெரிய பாட்டு மட்டிலும் என்ன ஆகுது வெள்ளக்காரன் படையெடுக்கிறான் காரணம் வந்து நீ ஊபத்துடன் உண்மையா தொண்டைமா கிடையாது தொண்டைமா காட்டி கிடையாது நான் காப்பாத்தியே செய்வேன் சண்டை சண்டையில முடியல யாரு பெரிய மருந்து சின்ன மருந்து அப்ப கூட இருந்தவரு நம்மாவது காஞ்சிபுரி குறைஞ்சிருக்க வேணா வெள்ளை பிரபுவே இந்த கோவில் கோபுரம் இல்லிச்சிடுவேன் சர்ணாங்க என்ன காரணம் தாய்ப்பால கட்டின கோபுரம் அமுத பால கட்டின கோபுரம் அதனால சர்ணாங்கரி அடைஞ்சிருவாங்க போது அங்க ஏறி பார்த்தா பீனாட்சி கோபுரம் தெரியும் கடைசில சின்ன மருந்து பெரியவர் சர்ணாகரி அடைய வேண்டும் இல்ல கோவில் கோபுரங்கள் பீரங்கியால் தகர்க்கப்படும் அப்படிங்கிறாங்க வர்றாங்க வேறாங்க ரெண்டு பேரும் வரும்போது பசி தாங்க முடியலை யாருனால சின்னம் வருது அண்ணன் பசி தாங்க தம்பி இந்த ஒத்த பிடிச்ச ஒன்று இருக்காங்க போய் ஏதாவது இருக்கும் பார்க்கோம்னு ஒரு கேள்வி இருக்கா மா பசிக்குதுமா ஏதாவது போடுறீங்களாம்மா இன்னைக்கு நல்ல வயிறாதான் போட்டா யாரு தங்கச்சி யார் வெள்ளைங்கம்மா ஸ்டாலின் மனியை முண்டாட்டி மாதிரி அங்கம்மாட்டா அன்னைக்கு ஒன்றும் இல்லை நீராக்காரம் தான் இருக்கு நீராகரைஞ்சா அப்படிங்களா தப்பம்மா நீராகரைஞ்சா உயிரோட ஒரு பகுதியா நீங்க நீராமா கோபுரத்தை இடி வாங்க அங்க போய் சரணகதி அடையினு போய் சரணகதி அடைந்து அன்று காலியால் கோவில் கோபுரத்தை காப்பாற்றினாள் பாட்டு பெரிய பாட்டு மாப்பிண்ட மட்டும் நான் நினைவு செல்கின்றேன் அவர் தான் ரூபாண்டியர் பாட்டு கேட்டார் ஒன்று பாக்கை பாடி போயிருவான் சொல்லியாச்சு சொல்லியாச்சு அவங்க சொன்னதில்லை bolo laya sutamange kadilada yeralaya tanda tanda kana tanda tanda kana tanda தெரியும் நன்றி கதை போய மாப்பதாகிருஷ்ணன் சென்னை நம்பிக்கிறப்பதை கேட்டுட்டா அப்படின்னு மட்டும் அது வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போட்டார் போ பிடிச்ச பாடல் இது கண்டவுடன் நல்ல வழியா இருக்கலாம் அன்பளிப்பு அப்படிங்கிறது எனக்கு வயசு ஒரு அன்பிப்பாங்க பெரிய விஷயம் என்ன மாப்பிள்ள ஒரு கலைஞனை இருபது கோடி வாரி வழங்கி இருக்கின்ற கருணைகளால் வாழ்க வாழ்க்கை வாழ்த்துகின்றேன் எல்லா நாடு இடம் கொடுங்க பல நாடகம் நடக்குது கதை நாடது இடம் கொடுங்க இந்த கதை நாடகத்தை வந்து நான் அரங்கேற்ற பண்ணேன் பவுல பிடிக்கிற நாடகத்தை எடப்பாடி பழனிசாமி நல்ல வாங்க சரிமா சந்திரோ வட்டி ஓடுமா அச்சுரோ வட்டி மூடு ஒற்றுமையா ரெண்டு மாடு மேடையில அன்பு சகோதரன் அவர்கள் வாய்ந்த கிராமம் நம்ம மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் ஆகியோர் வெங்காயம் அதுக்கு ஒரு பெருமை அதே போல எனது ஸ்டாலின் பாண்டிய அவர்கள் நம்ம நம்ம பகுதியில் எப்படியோ ஆனால் விருதுநகர் எடுத்துக்கோங்க தூத்துக்குடி எடுத்துக்குங்க இந்த பகுதியில் என்னுடைய சமந்தார் இல்லாமல் நாடகம் இருக்காது விருதுநகர் பகுதியில் ஸ்டாலின் இல்லாமல் நாடகமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த மேடையில் அதே நம்ம ராஜலிங்கம் அவர்கள் இந்த பாடலை இந்த மேடையில் பலமுறை பாடியிருக்காரு அதுக்காக உங்களை இந்த பாடலை பாடி அன்பு புரியும் மாமா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த ஐம்பது ரூபாய் அன்பளிப்பது நன்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா கீழராமணத்தின் கிராமம் கமுதி போற பாதையில் இருக்கு அங்கே மாப்பிள்ள ஸ்டாலின் பாண்டிய நான் பார்க்கும்போது ஒரு முறை அப்பதான் மாப்பிள்ளை ஒருத்தன் புது கைலி சங்குமார் கைலி வாங்கி கொடுத்துருந்தேன் நல்ல கைல இருக்கு தொட்டுக்கிட்டே என்ன மாப்பிள்ளை என்ன ஆமா கைலி சூப்பரா இருக்குன்னு வச்சிக்க மாப்பிள்ளா இருக்கேன் அதுக்கு அன்னைக்கு மாப்பிள்ளை அன்னைக்கு பழம்புற மாப்பிள்ளை சாப்பிட்டு இருக்கேன் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு இருக்கேன் கூட்டு போவார் தெய்வமாட்டாரு ஆன்மா வெட்டியுடைய ஆன்மாவும் ராஜனுக்கு ஆன்மாவும் அப்ப Après...